காமயேஷா கிரோதயேஷா ரஜோகுண சமுதவிக வைரினம் ஜகி சத்ரு மகாபாஹோ இந்த சொற்றடர்கள் எல்லாம் கண்ணன் கீதையில் சொல்லி இருப்பவை காமத்தையும் குரோதத்தையும் மிக பெரும் எதிரிகளாக கண்ணன் தெரிவிக்கிறார் இவை இரண்டும் ரஜோகுணத்தாலே பிறப்பவை காமம் ஆசை கோபம் குரோதம் இதைத் தவிர மூன்றாவது ஒன்று உள்ளது லோபம் லோபம்னா பேராசைன்னு சொல்லுவார்கள் அப்ப காம்க்ரோதம் லோபம் நீங்க ஒரு ஆறு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காம குரோத லோப மோக மத மாத்தர்யம் என்கிற அவ்வாறு இந்த ஆறு நம்மிடத்தில் இருக்கிற பெருங்குற்றங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்தால்தான் வாழ்க்கை இணைக்கும் எதற்காக ஜெயிக்கணும் ஆசைப்பட்டா என்ன கோவப்பட்டா என்ன எதற்கு எமோஷன்ஸை அடக்கி அடக்கி வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பிரேக் ஃப்ரீ அப்படின்னு பல பேர் பேசுகிறார்களோ இல்லையோ ஆனா எந்த இடத்துல பிரேக் ஃப்ரீ பண்ண முடியும் எனக்கு ஒரு தட்டி கட்டி இதுக்குள்ளதான் உட்காந்து கிரிக்கெட் பார்க்கணும்னா அதை உடைச்சா போலீஸில் பிடிச்சா எல்லோ லைன் போட்டு அதுக்குள்ளதான் வண்டி ஓட்டணும்னா தாண்டி ஓட்டினா ஃபைன் போட்டுடுவா இத்தனை நேரம் வரைக்கும் தான் பார்க்கல இருக்கலாம் அப்புறம் வெளியில போகணும்னா போயிட்டு தான் நேரத்தை பிரேக் மறுபடியும் அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார் உலகத்தில் ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் எதிலும் வரையறை கூடாது எதிலும் சட்ட திட்டங்கள் சொல்றது அது சரியான வாதமே ஆகாது எதுவாக இருந்தாலும் சட்ட திட்டத்துக்கு உட்படும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் இருந்தாகணும் எந்த சட்டத்தையும் நம்ம பிரேக் பண்ணிடுறதுக்கு முடியாது எதை பண்ண முடியும் ஆடு மாடுகள் பண்ணும் ஒரு தட்டிய கட்டி உள்ளுக்குள்ள மாட்டுக் கொட்டில் வச்சிருந்தா போகணும்னு யோசிக்கும் அதுவே பழகின மாடா எடுத்து ஆடா எடுத்து சிங்கம் புலி கூட பழகி ஆச்சுன்னா ஒங்கும் போறதில்லை ஆனா மனுஷர்கள் பழகினாலும் பழகினாலும் தடைகளை உடை தெரியணும் எந்த தடையை உடை வேண்டும் தேகம் தடை இந்த உடல் தடைதான் நமக்குள் நிறைய வேறுபாடுகளை தோற்றுவிக்கிறது ஆத்மா உடல் தடையை தாண்டினது அப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு முயற்சி பண்ணோம் உடல்கிற தடையை தாண்டி உடைத்து பிரேக் பண்ணி ஆத்மாவை பார்க்க வேண்டும் சமமாக பார்க்க வேண்டும்ங்கிறது நியாயமான வாதம் அதை விட்டு உடல் ரீதியான இன்பத்துக்காக எல்லா தலைகளையும் உடைச்சுடுவோம் எப்படி வேணா இருக்கலாம் என்ன டிரெஸ் வேணா போட்டுக்கலாம் எப்படி வேணா தலைய வச்சுக்கலாம் யாரோட வேணா பழகலாம் என்ன பேச்சுவனா கண்ட கண்டத பேசலாம் இப்படின்னு பல பேர் பேசுறா இன்னைக்கு எழுதுறாத பல மேகசீன்ஸ்ல பார்த்தா அதெல்லாம் எழுதவே ஆரம்பிச்சு விட்டா உங்க இட்டப்படி வாழுங்கோ பழைய சனாதன தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வரையறையெல்லாம் தேவையில்லைன்னா எந்த வரையறை இல்லாம நம்ம வாழ்க்கை வாழ முடியும் வண்டி ஓட்டுறச்சிய வரையறை இல்லையா நம்ம காலேஜ் படிக்க செய்ய இல்லையா ஸ்கூல் படிக்க செய்ய இல்லையா நம்ம என்ன நம்ம இட்டப்படி கண்டபடிக்கு வாழ்ந்துட முடியுமா ஆனா என்ன ஒண்ணும் இந்த டிகிரி மாறுறதொல்லியும் இப்ப போன தலைமுறைக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருந்திருக்கலாம் இந்த தலைமுறை சற்றது தளர்த்தப்பட்டிருக்கலாம் அடுத்த தலைமுறை இன்னும் தளர்த்தி கொள்ளலாம் ஆயினும் ஒழுக்கம் இல்லாமலோ வரமுறைகள் இல்லாமலோ இருக்க முடியாது அந்த வரையற்று ஆசைப்படுவதுதான் குற்றம்னு சொல்ற ஆசை குற்றம்னு சொல்லலை இப்போ எதில் ஆசை வைக்க வேண்டுமோ அதில் வைக்க வேண்டும் பெருமானுடைய திருவடிகள் தர்ம காரியத்தை பண்றது தானம் பண்றது சாஸ்திர இதுக்கு நேர் எதிர்த்து என்ன இருக்கிறதோ அதை கூடாதுன்னு தான் விளக்குகிறார்கள் அப்ப காம குரோத லோப இந்த மூணு ரொம்ப மோசம் காமம்ங்கிறது ஆசை கோபம்ங்கிறது ஆசை நிறைவேறாவிட்டால் வெடிக்கிற மூலியம் அதான் கோபம் காமம் இருந்தா தான் கோபமே வரும் எந்த இடத்துல கோபம் வரும்னால் எங்கேயான ஒரு பிரீச் இருக்கும் எதான ஒரு இடத்துல ஆசை வச்சிருக்கோம் அந்த ஆசை நிறைவேறாத போயிருக்கும் அடுத்ததுனால கோபம் வந்துடும் ஆசையே வைக்கல கோபம் வரவே வராது என்ன செய்யும் நரகப்பட்ட வாசலை நன்கு தளந்து வைக்கும் சொல்லப்படுற நேர்பதில் அவன் தானே பேராசையாலே ஐந்து குண்டூசி நலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் இருக்கட்டும் என்ன கேட்கிறார் பாண்டவர்கள் உன் ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ எங்க பங்கு அப்படின்னு அந்த பங்கையும் சேர்த்து நாமதாளனம் பேராசைப்பட்டான்னு இல்லையோ பெரு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு ஆசை ஏற்பட்டா நஷ்டம் வரும் பேராசை ஏற்பட்டா பெருநஷ்டம் வரும் ஆசையினால நஷ்டம் ஏற்பட்டா கூட சமாளிச்சு ஆனா பேராசையால பெருநஷ்டம் ஏற்பட்டால் விழுந்தவா நம்மால எழுந்திருக்க முடியாமலே போய்விடும் அதனால தான் பேராசப்படக்கூடாதுன்னு சொல்றார் ஸ்லோகம் பார்ப்போம் திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனா காமஹா குரோதா தோபகா தஸ்மாதே திரயம் தஜேத் ஆகையால் இந்த மூன்றையும் விட்டு விடுவீர் விளக்கி விடுவீர் ஏனெனில் திரிவிதம் நரகசேதம் துவாரம் நரகத்துக்கு இந்த மூணு பெரிய வாசல்படியும் நரக்கத்துக்கு போன சுவாமி கதவு கொஞ்சம் நன்னா கறந்துவிடுங்கன்னா கவலையே பட வேண்டாம் ஒரு கதவு இல்லையே மூணு கதவு திறந்து வச்சிருக்கா எத்தனை கூட்டம் வந்தாலும் உள்ள போய் செய்திக்கலாம் யமத பெருமாளை செய்வதில்லையே நரகப்பட்டணத்துக்குள்ள போனா யமதர்மராஜன் இருப்பார் வாசக்கதவு சின்னதா இருந்தா நம்ம முண்டி அடிச்சுன்னு போகணும் ஒருவேளை யாருக்கான உள்ள இடம் இல்லாத படுத்துன்னா அதுக்கு தான் மூணு வாசப்படி நன்னா புரிசா திறந்து வச்சிருக்கா ஒன்னொன்னும் மூணு அடி வாசல் இல்லையே பத்தடி பத்தடி வாசல் எத்தனை கூட்டம் வந்தாலும் தாங்கும் தாம குரோத லோபம் இதுல எந்த வாசப்படி போனாலும் மேல நரக்கம் இதுக்கு மேல இன்னும் மூணு வாசப்படியும் சேர்த்து கிடைச்சுடுத்து நரக்கமே நிச்சயம் கண்ணன் கீதையிலே வேறொரு மூன்று வாசலை நரக்கத்துக்கு சொல்லுகிறார் அவர் சொல்றது நித்ரா ஆலசிய பிரமாத நித்ரா தூக்கம் ஆலசிய சோம்பல் பிரமாத கவனமின்மை தூக்கமோ சோம்பலோ கவனமின்மையோ இந்த மூன்றுமே நரக்கத்துக்கு பெரும் துவாரம் இந்த மூணில் எது இருந்தாலும் நரக்கிச்சியம் கூட்டம் ஏன்னா தூக்கம் இருந்தா நரக்கம் வருமா சுவாமி யாரும் தூங்க வேண்டாம் இப்ப எதையுமே தேவைக்கு அதிகமா இருந்தா தான் பேச்சு தூங்கி முடிச்சோம் இப்ப என்ன பண்ணலாம்னா தூங்கின சிரமத்துக்காக மறுபடியும் தூங்குவோம் அப்படின்னு ஆரானு சொல்லலாமா தூங்கி எழுந்திருந்தோன்னா வேலை பார்க்கணும் வேலை பார்த்து உடல் உழைப்பு ஆயாச பட்டு அயர்வு சோர்வு ஏற்பட்டு படுத்துனா தடால் வளரும் தூங்கி போடுறோம் அதனால தூங்க போனாலே ஆபத்து அப்ப தூக்கம் சத்துன்னு வரவே வராது புரண்டு படுத்துகிட்டே இருக்கும் நன்னா உழைக்கிற பாருங்க அவளை பாருங்க நிமிஷம் தூங்கிய போடுவாங்க திருப்தியா தூங்கிட்டு இருக்கோம் கட்டப்பட வேண்டாம்னா அது திருப்தி இல்லையே அவர்கள் திருப்தி திருப்தின்னு சொல்லிக்கிறாள் தவிர உழைத்திருந்தால்தான் தூக்கம் தேவைக்கு மேலே தூங்குவது கூடாது தேவைக்கு மேல தூங்கினா ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விடும் சரிவர விஷயங்கள் நமக்கு புரியாது பளிச்சுன்னு செயலாற்றுவதே முடியாது போடும் தூக்கம் அடுத்தது சோம்பல் தூக்கம்ங்கிறதே பாதி சோம்பல்ல கொண்டு போய் விட்டுடும் தேவையான அளவுக்கு தூங்கினோம்னா சோம்பலே இருக்காது எதெடுத்தாலும் சோம்பல் இங்க நான் உட்காந்துருக்கேன் ஒரு கடைக்காரர் உட்காந்து வாசல்ல வாழைப்பழமா தூங்கிட்டு இருந்தது அப்ப வாசி வந்தவர் ஒருத்தர் ஒரு கஸ்டமர் கேட்கிறார் இவருக்கு ரொம்ப சோம்பல் கல்லா இருந்து இவர் எழுந்திருக்கவே மாட்டார் அப்ப வந்தவர் கேட்டார் உரிச்ச வாழைப்பழம் என்ன வேலை என்ன யாரான உரிச்ச வாழைப்பழம் வாங்கி பாத்திருக்கீங்களா வாழைப்பழம் வாங்கி தோலை உரிச்சு சாப்பிட்டு பாத்திருக்கனே தவிர அவர் கேட்டது உரிச்ச வாழைப்பழம் என்ன வலையினார் உட்காண்டவர் அதைவிட சோம்பல் ஆனால் அவர் பதில் சொன்னார் உரிச்ச வாழைப்பழம் ஒன்னு ஒரு ரூபாய் ஒன்னு செய்யு ரெண்டு வாழைப்பழம் வேணுமா கல்லாப்பட்டியில பணத்தை போட்டுட்டு நீயே எடுத்துன்னு போனார் இவர் எழுந்து பணத்தை வாங்கி உரிச்ச வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்க மாட்டாராம் அவரே கேட்கறது உரிச்ச வாழைப்பழத்தை இவர் அதற்கு மேல கல்லாப்பட்டியில போட்டு நீ எடுத்துன்னு போனா அப்ப சோம்பலில் போட்டி அதுதான் அந்த இடத்துல நாம பாக்குறோம் அதனால சோம்பல் இருந்தாலும் நரகத்துக்கு பெரிய துவாரம் மூணாவது கவனமின்மை எத்த செய்ய போச்சே ஒரு பதட்டம் பதட்டம் வந்துடுத்துனாலே கவனக்குறைவு ஏற்பட்டுவிடும் வயசாக வயசாக கவனக்குறைவு ஏற்படலாம் அதுல எந்த குற்றம் இல்லை இல்லை ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆரோக்கிய குறைவு கவனக்குறைவு ஏற்படலாம் தவறில்லை ஆனா இதெல்லாம் ஒழுங்கா இருக்கிறச்சே நம்ம எதுல புத்தியை செலுத்தணுமோ அதுல புத்தியை செலுத்தாமல் வேற இடத்தையே யோசிச்சுருக்க முடியும் இந்த புத்தி செதர்றது கான்சன்ட்ரேஷன் இல்லையா போக்கஸ் இல்லையு சொல்றோம் இருந்ததுன்னா தான் அடுத்தடுத்து நற்செயல்களை முடிக்க முடியும் அப்பதான் மோட்சத்துக்குண்டான வழியே தேட முடியும் மற்ற எல்லா கவனக்குறைவு இருக்கட்டும் தப்பு இல்ல அப்படியே எனக்கு பெருமானிடத்திலேயே கவனக்குறைவு பக்தியில கவனக்குறைவு வைகுந்தத்துல கவனக்குறைவுன்னுட்டா அப்புறம் எப்படி போய் சேர்றது அப்ப இந்த மூணும் நடக்கத்துக்கு துவாரம் இது கீதையிலேயே சொல்லப்பட்டவை ஆனா இப்ப நாம பாத்துக்கிறது காம குரோத லோபம் பெருவாரம் நரகத்துக்கு இந்த மூனை பத்தி தெரிஞ்சுக்கணும் லக்ஷ்மணன் பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணினால் தனமரு வைதேகி பிரியலுத்து தளர்வைதித்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்னு அவன் தம்பி கரசு மீந்து குலசேகர பெருமாள் திருமுடிங்கிற அற்புதமான பிரபந்தம் அதுல இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கார் வனமரவு கவியரசன் காதல் கொண்டு சுக் கட்டாபிஷேகம் எடுத்து ஆன உடனே நாலு மாசம் ஆவணி புரட்டாட்சி ஐப்பசி கார்த்திகை இந்த நாலு மாசம் மழைக்காலம் ஒல்லியோ மழைக்காலத்துல சீத்தையை தேடறதுக்கு போக முடியாது அதனால நாலு மாசம் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லுட்டான் மால்யவாங்கிற குகையில தான் மழைக் ராமன் தங்கி இருந்தார் நாலு மாசமும் போச்சு அப்புறமும் சுக்ரீவனை காணும் அவனுக்கு புது ராஜ்யம் கிடைத்த மோகம் ரொம்ப ஆனந்தமா தெளித்துண்டு வந்துட்டார் அப்பதான் காமன் பக்கத்துல இருக்க லட்சுமணனை பார்த்தார் லக்ஷ்மணா போய் அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வா வந்ததும் கோபம் லக்ஷ்மணனுக்கு கொன்னுடட்டும் வந்துட்டோமா இப்பவே கொன்னுடட்டமா சுக்ரீவன் தான் கொல்றதுக்கா சாட்சியா வச்சு கைப்பிடிச்சிருக்கும் நண்பன் சொல்லிட்டு இருக்கும் வண்டா போய் நல்லா சொல்லிட்டு வா வாலி போன வழி என்ன ராமன் மூடலே சுக்ரீவா அந்த வழியில நீய விழுந்துடாதே இதை சொல் போரும் லட்சுமணன் போனான் கிருஷ்ணை வாசலில் நிற்கிறான் நானும் எழுப்பினான் நடுங்கிய போயிட்டான் போய் ஹனுமான் போனாலும் போகாதே தாரை அனுப்பிவை அவர் ரொம்ப அழகா பேசக்கூடியவள் அவள் பேசி லட்சுமணனை சமாதானப்படுத்தட்டும் பெண்ணு வந்தாள் தாரைய பார்த்தவுடனே முகத்தி நுழைந்து லக்ஷ்மணன் ஒரு பெண்ணை பார்த்த உடனே வெட்கத்துல தலைய புரிஞ்சு விட்டானான் தாரை பார்த்தான் என்ன பார்த்தவா யாரும் இரண்டாந்திரம் பார்க்கறதுக்கு தான் தலை குக்குவார் என்னை பார்த்தவுடனே ஒரு தன் தலை குனிகிறான் என்னால் புலன்களை நன்கு வென்றவன் இவன் இவனிடத்தில் சாதாரணமாக பேச முடியாது உயர்ந்த பேச்சு தான் எடுக்கும் அவ கேக்கறா கிங் கோபம் மூலம் மனுஜேந்திர புத்திர ஹே மனுஜேந்திர தசரதனுக்கு மகனாக சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்தவனே இந்த கோபத்துக்கு என்ன காரணம் என்று அவள் கேட்கிறாள் கேக்கிறதுல உள்ளூர பொடி வச்சுட்டாள் ஏ தனுஜேந்திர புத்திர தசரத மன்னவனுக்கு பிள்ளையே சொன்னால் இப்படி சட்டு சட்டுன்னு கோபடுறையே உங்க தாப்பனார் இதை போல கோவப்பட்டிருந்த அறுபதனாயிரம் வருஷம் செங்கோல் புரிஞ்சிருக்க முடியுமா அவர் பொறுமை காக்கவே தானே புரிஞ்சிருக்கிறார் அவர் பிள்ளைன்னு பேர் வச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையிலேயே கிங் கோபம் மூலம் அடுத்த அர்த்தம் சொல்றார் எங்களுக்கு காமம் கூடுமான்னு கேட்டாய் நாங்கள் எல்லாம் புதுசா இப்போ ராஜ்யம் கிடைச்சிருக்கு காம கலியாட்டத்துல ஈடுபட்டு இருந்தோம் நாங்கள் ஜாத்தியாலே குரங்கு ஜாதி ஏதோ ஆசை புது மனைவி புது கணவன் புது ராஜ்யம் காமத்துக்கு வசப்பட்டுட்டோம் நீ இப்ப கோபத்துக்கு வசப்படலாமோ காமம் குற்றம்னு சொன்னா கோபம் அதவட குற்றம் நீ எங்களை காமத்தை குற்றம் பிடிக்கிறியே உனக்கு மட்டும் இப்ப கோபம் கூடுமா கிங் கோபம் மூலம் மனுஜேந்திர சொன்னார் கோபம் கோபம்னு இவ்வளவு பேசுறியே உங்க ஆச்சாரியன் யாருன்னு கேட்டால் தாரை அவன் பதில் சொன்னான் என் வசித்தர் இடத்துல நிறைய பாடம் படிச்சிருக்கோம் விஸ்வாமித்தர் இடத்துல பாடம் படிச்சிருக்கோம்னா சொல்கு விஸ்வாமித்தர் காமத்துக்கும் கோபத்துக்கும் வசப்பட்டு என்ன பாடுபட்டார் லட்சுமணா காமத்துக்கு வசப்பட்டு போய்தான் பெற்றெடுத்தார் கோபத்துக்கு வசப்பட்டு போய் சாப்பிட்டு பத்து வருஷம் தாம் பண்ணிருக்கிற மொத்த பலத்தையும் விட்டுட்டார் இன்னொரு இடத்துல காமத்துக்கு வசப்பட்டு பத்து வருஷம் சந்தியாவந்தனத்தையே விட்டுவிட்டார் தெரியாதா யார் வசப்பட்டிருக்கார் விஸ்வாமித்திரர் தன்னுடைய தபஸ் பலத்தையே ஊட்டித்தார் கோபத்துக்கு வசப்பட்டு இப்படி இருக்கு ஆச்சாரியா என்னமோ நாங்க குரங்குகள் காம வசப்பட்டு பாட்டு பொறுத்தியே என்று தாரை இலக்குவரிடத்தில் கேட்கிறார் அப்ப இந்த கதையில புரிஞ்சுக்க வேண்டிய காமமும் கோபமும் யாரையும் படுத்தும் ஆனால் அதை ஜெயித்துத்தான் தீர வேண்டும் காமக்ரோதங்களை ஜெயிக்காமல் ஒரு நாளும் ஸ்வர்க்கமடைய முடியாது நரக்கத்திலிருந்து வெளியேற முடியாது அதனாலதான் கண்ணன் காமயேஷா குரோத அர்ஜுனா உன்னுடைய தோல் வலிமையால யாரவனா நீ ஜெயிச்சுடுவே எங்களுக்கு தெரியும் அந்த எதிரியெல்லாம் ஒதுக்கு உனக்கு உண்மையான எதிரி யாரு தெரியுமா இந்த ரெண்டு பேர் தான் காமம் குரோதம் காமயேஷா குரோத ஏஷகா வித்தி இந்த ரெண்டு பேரையும் ஒரே எதிரியா நினைச்சுக்கோ என்ன ரஜோகுண சமுத்பகா ரஜோகுணத்திலிருந்து பிறந்ததுதான் காமம் ஒரே தாய் ரெண்டு குழந்தைகள் ஒரு தாய்ங்கிறது தான் ரஜோகுணம் ரஜஸ் அவளுக்கு குழந்தையா பிறந்ததுதான் காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா வித்தி வைரிணம் ஜகிசத்ரம் மகாபாகோ பெரும் தோல் படைத்தவனே மகாவீரனே துரோணரை ஜெயிக்கிறது இருக்கட்டும் இருக்கட்டும் தைரியம் இருந்தால் காமக்ரோதங்களை ஜெயித்துப்பார் அது அவ்வளவு முக்கியம் அகநெருப்பன் நம்மாழ்வா ரொம்ப ஆச்சரியமா இந்த விறகு கட்டை நான் குடுத்துருக்கேன் இதோட சுமார் கேக்குமா விறகு கட்டையை பிடிச்சதுனால இன்னும் திகுதி எரியும் அதை போலத்தான் நம்மளுடைய அனுபவம் பார்வை கேட்டுட்டே இருக்கும் கண்ணு என கூடுன்னு காது என கூடுன்னு மூக்கு என கூடுன்னு நாக்கு என கூடுன்னு உடம்பு என கூடுன்னு மனசு என அந்த காமத்தில் இருந்துதான் நாம் விடுதலை அடைய வேண்டும் காம குரோத பேராசி இருக்கே தாஜ்யம் போராதுன்னு தம்பி பிள்ளைகள் ராஜ்யம் வேணும்னு கேட்கறானே ரித்ராசரா இந்த பேராசையின் நரக்கத்தில் தான் கொண்டு போய்விடும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பெரும் வாசல்கள் இந்த விதூரநீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்